வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா அறிவாற்றல் அடைந்தவனுக்கு எல்லாவித பந்தங்களும் அருந்து விடுகின்றன அறிவாற்றல் அடைந்தவனுக்கு எல்லாவித பந்தங்களும் அருந்து விடுகின்றன என்கிறார் புத்தர் நன்றி வணக்கம்